வணக்கம் ஜூன் ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நட்டணையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று மலையை விரும்பும் பாம்பு மிசோராமில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இரண்டு ஐ பி தொடரில் நான்காவது முறையாக மும்பை இந்தியன்ஸ் அணி கோப்பையை கைப்பற்றியுள்ளது மூன்று வியட்நாம் நாட்டுடன் அணுசக்தி மற்றும் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா முடிவு செய்துள்ளது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 இனி இன்றைய நட்டினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று ஐக்கிய அரபு அமீரகத்தின் அருகில் நாசவேலை செயல்கள் புரியும் மாலுமிகளுக்கு எந்த நாடு எச்சரிக்கை விடுத்துள்ளது 2. CTBTO எனும் comprehensive nuclear test பேண்ட் treaty ஆர்கனைசேஷன் கூட்டங்களில் பார்வையாளராக இருக்க எந்த நாட்டிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது 3. சர்வதேச இளைஞர் இல்ல கழகம் எனும் International Youth Hostel Federation எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது மீண்டும் சந்திப்போம் நன்றி